பா முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வேண்டுமென்றோ அல்லது ஆயிதம் ஆயுதம் போன்றவற்றால் ஒரு முஸ்லிமை நோக்கி மிரட்டுவது கூடாதா உரையை விட்டு உருவிய வாளை கையில் வைத்திருப்பதும் கூடாதா